आचार्य ியம் வந்தேரும்பமச்சுத்திருத்தயமோத்திராயே அஸ்மோத் சதைகோராமோனு பிரபே மாதனி சுவைய ஆர்கேஸ்தன குலபதேகே ரகுலாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிகுளம் பிரணமி மூர்கன பெரியார்களான ஆஸ்திகர்கள் கூடியிருக்கிற இந்த போட்டியிலே ஆழ்வாரும் நிபெருமானாரும் என்கிற தலைப்பிலேரென்று வார்த்தை சொல்லப்படும் என்பது இது முதல் உபன்யாசனமாக உபன்யாச தொடரிலே முதலாவது ஆறு அமைத்துள்ளார்கள் நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் அழ்வாரப்பத்தியும் ராமானுஜரை பற்றியும் சேர்த்து அனுபவிக்கிறதுக்கு பெற்ற பாக்கியம் ஆழ்வார்கள் ஆறுன்னு சொல்றேன் அவர்களுடைய வழி தோன்றலாக பிரதிநிதியாக எப்படி ராமானுஜர் வந்து பிறந்தார் சொல்றேன் ஆழ்வாருக்கு ராமானுஜருக்கு உண்டான நெருங்கின தொடர்பு சம்பந்த என்னங்கிறதையும் பார்ப்போம் இது எல்லாத்துக்கு மேலே ஏதோ ஆழ்வார் ஏதோ ராமானுஷ்வர பார்க்காமல் அந்த ரெண்டு பேருக்கு உண்டான சம்பந்தத்தால நாம் என்ன பயன் பெறலாம் பார்ப்போம் பகவானாலே அவதரிக்க பிக்கப்பட்டார்கள் பகவான் தானே வந்து பிறக்கிறான் ராமனாக கண்ணனாக வராகனாக நரசிம்ம பெருமானாக மீனோடு ஆமை கேழல் முன்னுமிராமனாய் தானாய் பின்னுமிராமனாய் தாமோதரனாய் கர்கிமானாய் என்ன தசாவதாரங்கள்னு நாம நம்ம கொண்டாடுறோம் இந்த பத்து அவதாரங்கள் பகவான் எடுக்க என்ன காரணம் சம்சாரிகளான நம்மை திருத்தி தன்னுடைய திருவடிகள்ல சேர்த்து கொள்ள வேணும் அப்படிங்கறதுக்காக பகவானுடைய அவதாரம் நாம எங்கெங்கயோ சுத்தின் இருக்கோம் விஷயாந்தரம் கண்ட விஷயத்துல ஆசையை வைத்து அதுல இருந்தெல்லாம் நம்முடைய ஆசைய மாத்தி தன்னுடைய திருவடிகளிலே ஆசையை உண்டாக்கி மோக்ஷானந்தமான பரமோகத்துக்கு அழைத்து போகணும் இத்தனை பாடு நமக்காக படுகிறான் நாம நினைக்கிறோம் அவன் அடையறதுக்காக நாம ரொம்ப பாடுபடுறோம் சாஸ்திரக்காரா அப்படி ஒத்துக்கல நம்மை அடைவதற்காக அவன் தான் ரொம்ப சிரமப்படுறானே தவிர நாம் படுவது கிடையாதான் மோட்சலோகம் சீவை குண்டத்துல எத்தனையோ ஆயிரக்கணக்கானோர் இங்க எத்தனை பேர் கணக்கில்லாத மனுஷர்கள் இருக்காளோ அதைவிட கணக்கில்லாத அந்த உலகத்துல உண்டு ஆனந்தமா அவர் இருந்துட்டு போயலாம் சந்தோஷமா இருந்துட்டு போயலாம் ஆனா சாஸ்திராக்கி நமேதான் சொல்லிட்டு தனியா பகவான் ஆனந்தப்படுறதே கிடையாதான் நமக்கு தோணும் அவர் எங்க தனியா இருக்காருக்கா லட்சோப லட்சம் ஜனங்கள் கூட இருக்கா பரமோதத்துல ஆள் இல்லையா வைகுண்டத்துல ஆள் கிடையாதா விஸ்வசேனர் இல்லையா கருடன் இல்லையா ஆதிசேகன் இல்லையா எத்தனை ஆயிரக்கணக்கானோர் லட்சக்கணக்கானோர் இருக்கா தனியா பகவான் ஆனந்தப்படுறது இல்லையேன்னு சொன்னா முதல்ல தனிமை உண்மையாங்கிற கேள்வி பிறக்கம் எது தனிமைங்கிறது அவாவா மனச பொறுத்தது தனியா இருக்கிறவன் மட்டும் தனிமை தனத்தை தானும் நினைக்கிறது இல்லையா எது தனிமை ஒரு தாப்பனா இருக்கு பிள்ளைகள் இருந்தாலும் மூணு பேர் கூடவே இருந்திருக்கா ஒத்தனையோ ஒருத்த மட்டும் ஏதோ வேற தேசத்துல இருக்கா மூணு பேர் கூட இருக்கா சென்னையில இருக்கா ஸ்ரீரங்கத்தில் இருக்காரு ஆழ்வார்த்தில இருக்கார் மூணு பேர் கூட இருக்கா ஒருத்த மட்டும் இந்தூர்ல இருக்கா இல்ல வேற ஏதோ தேசத்துல இருக்கான்னு வச்சுக்கோ ஒரு தீபாவளி நல்ல நாள் வருது அதே போல பகவானுக்கும் எத்தனை நித்த சூரியன் தன்னோடு கூட இருந்தாலும் இந்த கீழே சம்சாரத்துல இருக்கிற குழந்தைகளும் தன்னோட சேர்ந்தாத்தான் அவன் சந்தோஷப்படுறானே தவிர தனியா அவன் சந்தோஷப்படுறதே கிடையாது ஒரு தகப்பனாருக்கு எத்தனை பிள்ளைகளோ அது தாழ்ந்த பிள்ளையா இருக்கட்டும் நல்ல நடத்த நல்ல நடத்தை இல்லாத போட்டான் பிள்ளை பிள்ள தானே அது எவனாக இருந்தாலும் கீழே இருக்கிறவனும் தன்னோட சேராமல் போனால் அவன் தனியா சந்தோஷப்படுவது கிடையாது அப்படி நம்மளை சேர்த்துக்கணுங்கிறதுக்காகத்தான் மீனோடு ஆமை கேழல் அரி குரல் என்னை இத்தனை அவதாரங்களையும் பண்ணுகிறான் ஆனா என்ன கஷ்டம் அவனுக்குன்னா இத்தன அவதாரங்களை பண்ணியும் நினைத்த காரியம் அவ்வளவு சுலபத்துல நடக்கிறது கிடையாது கண்ணனாக பிறந்தான் பகவான் கீதை இப்ப ஏற்பட்ட எழுநூறு ஸ்லோக சாஸ்திரத்தையும் கொடுத்தான் வாஸ்தவம் கீதையோட கடைசியில் என்ன உபதேசித்தான் சர்வ தர்மான் பரித்தெஜ்ய மாமேக்கம் சரணம் பிரஜ அகம் தோ சருபா பேப்பியோ மோக்ஷ இஷ்யாமி மா அர்ஜுனா சோகப்படாதே நான் சொன்ன எல்லாத்தையும் விட்டுவிடும் இந்த தர்ம தர்மம்னு அங்க எங்கே என்னுடைய திருவடி கால் தான் தர்மம் கெட்டியா புடிச்சுக்கோ உன் பாபங்களை எல்லாம் தொலைச்சு நான் கொண்டு போய் மோக்ஷத்துல சேர்த்து விடுகிறேன் இது கண்ணனுடைய வாக்கியம் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாக்கணும் இந்த கீதை எழுநூறு இல்ல பாரதத்துல கீதைக்கு அப்புறம் சரி கண்ணனே உன் திருவடியில சரணாகதி பண்ணுன்னு சொன்னியா இதோ பண்ணிட்டேன் நான் முதல்ல பண்ணிடுறேன் சரணாகதின்னு கீதைய கேட்டுண்ட அர்ஜுனன் பண்ணினானான்னு கொஞ்சம் யார் தேடி பாருங்க இப்பேற்பட்ட சாஸ்திரத்தை கேட்டுண்ட அர்ஜுனன் கூட சண்ட போடுறேன்னு சொல்லி மேல போட்டானே தவிர ஐயோ இத்தனையும் விட்டுடுன்னு சொன்னியா இப்பவே விட்டுடுறேன் உன் திருவடிகளை நான் இப்பவே பிடிச்சுக்கிறேன்னு பண்ணா நான் தெரியல அந்த மாதிரி பண்ணதான் எந்த இடத்துலயும் சாட்சி கிடையாது கண்ணனுக்கு ரொம்ப வருத்தம் அவஜானந்திமா மூடாக மனுஷின் தனுமாஸ் நான் கீழே இறங்கி வந்து மனுஷன் சொன்னா என்ன ஏதோ எடைப்பில்லைன்னு கிட்டக்கே வரமாட்டேங்கிறான் நான் மேல உட்காந்து நான் பரமாத்மான்னு சொன்னா ஐயோ எட்டாக்கணி அவர்கிட்ட நாம போகவே மாட்டானுறான் ஒசந்தவன் காட்டினா கிட்டக்க வரமாட்டேங்கிறான் எளியவனு காட்டினா நம்ம போல எளியவன் கிட்ட வரமாட்டேங்கிறான் நான் எப்படித்தான் காட்டுறேன் இந்த ரெண்டுக்குள்ளேன்னு கொண்ணன் ரொம்ப வருத்தத்தோட தான் திரும்ப பரமோதத்துக்கு போயிருக்கான் கண்ணன் மோட்சத்துக்கு போறச்சே ஆனந்தமா போனதா சரித்திரமே கிடையாது வருத்தத்தோட திரும்பி போயிருக்கான் என்ன வருத்தம் இப்பேற்பட்ட கீதையை கொடுத்தும் ஒரு பத்து பேர் கூட வரையன்னு சொல்லலையே வேண்டாம் கேட்டுன்ற அர்ஜுனனே கூட வரையன்னு சொல்லலையே இது கண்ணனுக்குண்டான வருத்தம் திரும்ப போய் ரொம்ப யோசிச்சு அப்படி நாம என்னதான் தப்பு பண்றோம் கீழே போய் பிறந்துட்டோம் வேதங்களை எல்லாம் கொடுத்து பார்த்தோம் கீதைய கொடுத்து பார்த்தோம் இத்தனை பண்ணி இன்ன இந்த மனுஷர்கள் ஏதோ தப்பு பண்றோம் இருக்கு யோசிச்சு பார்த்தா கண்ணன் நான் பண்ண தவறு என்ன தெரியுமா ஒரு யானைய போய் பிடிக்கணும்னா யானை காட்டுல ஓடுறது காட்டு யானையை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவா அதுக்கு ஒரு பெரிய பள்ளம் தோண்டுவா அதுக்குள்ள ஒரு பெண் யானையை நிறுத்தி வைப்பா பெண் யானைக்கு தமிழ்ல பிடின்னு பேர் ஆண் யானைக்கு களிருன்னு பேர் களிருங்கறது ஆண்யான பெண் யான பெண் யானைய பள்ளத்துக்குள்ள வச்சுட்டு ஆண் பாறை எல்லாம் அடிச்சுட்டே வருவா பறை அறிவிப்பார்கள் பறை அடிச்சு பெண் யானையுடைய மெதுவாக அந்த ஆண் யானை கிட்டத வரும் பள்ளம் இருக்குன்னு அதுக்கு தெரியாது பள்ளத்துக்குள்ள காலை வச்சு யானை இருக்குன்னு போறான் பள்ளத்துல அதை பிடிச்சிடலாம் யானை ஆக யானைய பிடிக்க யானைய வச்சுத்தான் பிடிக்க முடியுமே தவிர நான் யானையை பிடிக்கணும் ஒரு சிங்கத்தை அனுச்சா என்ன கண்ட உடனே ஓடிய போடும் யானை சிங்க நமக்கு கொண்டுட போறதுங்கிற பயத்தில ஓடிபடாதா மான பிடிக்கணும்னா மான வைக்கணும் யானையை பிடிக்கணும்னா யானையை வைக்கணும் அதை பிடிக்க அந்தந்த ஜாத்தியில இருக்கிறத வச்சா நடக்கும் அதுக்கு நேர் விரோதமான ஜாத்தியை வச்சோம்னா பயந்து தான் ஓடி போகும் பகவான் பார்த்தான் இவனோ ஜீவாத்மாங்கிற ஜாதி நானும் பரமாத்மாங்கிற ஜாதி இவனை பிடிக்கிறதுக்கு இவாள வச்சு பிடிச்சா தான் நடக்குமே பரமாத்மா நான் வேற என்ன நான் கிட்டக்க போனாலே இவன் பயந்து ஓடிபடுறான் ஆனால் நான் இத்தனை பிறந்தும் பலம் ஏற்படல இனி என்ன பண்ணலாம் நாம போக கூடாது என்ன பண்ணலாம் தாம் போகாமல்னா நமக்கு பிரதிநிதிகளா சில பேரை அனுப்பி வைப்போம் அவர்கள்லாம் இந்த பெண் யானை இந்த அனுப்பி வைத்து ஆண் யானையான நம்ம போன்றவர்களை பிடிப்பதற்காக தான் வருவதை நிறுத்தி கொண்டு ஆழ்வார்களை உலகத்திலே பிறப்பிக்க தொடங்கினான் ஆக நம்ம பிடிக்கிறதுக்காகத்தான் ஆழ்வார்கள் தான் கீதையில என்ன சொன்னானோ தான் வேதங்கள்ல என்ன சொல்லியிருக்கானோ அதை அப்படியே தமிழாக்கி கொடுப்பதற்காக ஆழ்வார்களுடைய அவதாரம் பொய்கியார் பூசத்தார் பேயார் புகழ்மழிசை ஐயன் அருள் மாறன் செரலர்கோன் துய்ய பட்டநாதன் அன்பரசாய்தூளினர் பாணன்னர் கலியன் ஈதிவர்தோத்தத்து அடைவாம் இங்கு பத்து ஆழ்வார்கள் பிறந்தார்கள் பொய்கியாழ்வார் பூசத்தாழ்வார் பேயாழ்வார் திருமழிசை ஆழ்வார் நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார் குலசேகர் ஆழ்வார் பெரியாழ்வார் தொண்டடிப்புடி ஆழ்வார் மேலே திருப்பான் ஆழ்வார் திருமங்கி ஆழ்வார் கீழ ஆண்டாள் பத்து ரெண்டு பன்னிரண்டு ஆழ்வார்களுடைய அவதாரம் ஏற்பட்டது இவர்கள்லாம் எதுக்கா பிறந்திருக்கா கண்ணன் வந்து இவ்வுலகத்திலேயே பண்ண முடியாததை தாங்கள் பண்ணணுங்கிறதுக்காக ஆழ்வார்கள் பிறந்தார்கள் இதனால கண்ணனுக்கு ஒரு குறவானு கேப்பா குறவும் இல்லை நிறவும் இல்லை இந்த ஆழ்வார்களையும் பிறப்பித்தது அவன் அதனால இந்த நிறைவு அவனுக்கு தான் போய் சேருமே அவனுக்கு குறைவு சொல்ல முடியுமா தான் பிறந்து பார்க்கறான் நடக்கல தன்னைவிட உயர்ந்த பாகவத்தர்களைக் கொண்டு நடத்துவோம் அடியவர்களைக் கொண்டு நடத்துவோங்கிறதுக்காக ஆழ்வார்கள் பிறந்தார்கள் அவர்கள் அழகா பாசனம் பாட ஆரம்பித்தார் நாலாயிரம் பாசனங்கள் திவ்ய பிரபந்தம் கொண்டாடுறோம் பொய்கி ஆழ்வாருடைய முதல் திருவந்தாதி தொடங்கி திருமங்கி ஆழ்வாருடைய திருநெடுந்தாண்ட ஹம்கர கடைசி பிரபந்தம் ஈராக ஆக இத்தனை பிரபந்தங்களும் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் கண்ணனுடைய வைபவத்தை பாடுறதுக்காக வந்தன ஆழ்வார்கள் எல்லாம் பாடிவிட்டார் முடிந்த அளவுக்கு உலகத்தையும் திருத்தினார்கள் அழ்வார் தானே சொல்லுகிறார் ஊரும் நாடும் உலகமும் தன்னை போல் அவன் தன் பேரும் தார்களுமே பிதற்ற ஊரு நாடு உலகம் இதெல்லாத்தையும் தான் எப்படி கண்ணன் கண்ணன்கிறாரோ அதே போல நம்ம போல எல்லாரையும் சொல்ல வச்சுட்டாரா ஆழ்வார் அவர் பாடினத பார்த்து பார்த்து ஜனங்கள் அத்தனை பேரும் மாறிப்போக சரி ஆழ்வார்களை கொண்டு திருத்திவிட்டான்னு பகவான் நினைத்தான் ஆனா ஒரே ஒரு தப்பு அங்கே நிகழ்ந்தது என்ன ஆயிடுச்சுன்னா நான் போய் பிறந்தா வேற ஜாதி பரமாத்மா திருத்த முடியல ஆழ்வார்களை அனுப்பிச்சான் ஆழ்வார்களே நீங்க போய் உபதேசம் பண்ணி உலகத்தை திருத்துங்கோர்னு ஆனா அவர்கள் என்ன பண்ணிட்டாருன்னா உபதேசம் நிறைய பண்ணா உண்மை ஆனா உபதேசத்தை விட ஸ்வ அனுபவத்துல ஆசை அதிகமா போடுத்து ஆழ்வார்களுக்கு அவர்களே அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டா இந்த அனுபவமும் உபதேசமும் ஒத்து போகவே போகாது இப்ப சொல்றதுக்காக இங்க வந்து உட்காண்டிருக்கேன் வாயத்திறந்தா அஞ்சே கால ஆரம்பிக்கிறோம் முடிக்கணும்னா கிடுக்கிடுன்னு சொல்ல வந்த விஷயத்த சிருடு போடணும் அப்படி இல்லாமல் பிறந்தார்கள் நினைச்ச உடனே என்ன வருத்தப்பட ஆரம்பிச்சுட்டேன்னா மேற்கொண்டு நாலு வார்த்தையும் பத்து வார்த்தையும் நான் என்ன தேர்த்தி அழுகையை நிறுத்தி இத்தனையும் பன்னிரண்டு வர்றதுக்குள்ள ஆறரை ஆயிடும் அப்புறம் உபதேசம் எப்படி பண்ண முடியும் அனுபவத்தில் இருந்தா உபதேசம் வராது அதே உபதேசத்துக்கு வந்துட்டான் மேல மேல மேல மேல மணிப்படி சொல்லிட்டு போடணும் கேட்கறவாளுக்கு எது விருப்பம் எது விருப்பம் இல்லேன்னு பார்த்து உபதேசம் பண்ணணும் இதுலதான் என்ன இருக்குமே தெரும ஐயோ பிறந்தானான்னு அழமாட்டான் வளர்ந்தானான்னு சிரிக்க உபதேசம் பண்ணா அனுபவம் சிரமம் அனுபவம் பண்ணா உபதேச சிரமம் இது ரெண்டும் அவ்வளவா ஒத்து போகவே போகாது உலகத்திலேயே பார்க்கலாம் ரொம்ப ஜானிகளா இருந்தா அவ பெரிய பக்தர்களா இருப்பாளான்னு சொல்ல முடியாது பெரிய பக்தனா இருந்துட்டான்னா அழத்துக்கு தான் அவனுக்கு நாடி போருமே தவிர ஞானம் ரொம்ப இருக்கான்னு அவனை பத்தி பார்க்க முடியாது இப்ப பிரகலாத் அழுதே காலத்தி தான் எந்த ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கான் ஏதானும் ஆளவந்தார் பாடி நிறைய பேர் பட்ட ஸ்தோத்திரத்தன பிரகலாதனை தானே பாஷுரம் பாடி இருக்கானா குருவனை தானே பாட்டு பாடினானா ஒன்னும் பாடல அவர்களுக்கு ஞானத்தை பத்தி கவலை இல்லாமல் கண்ணனை பத்தின பிரேமம் காதல் பக்தி அன்பு இதுலயே சில பேர் காசபோகம் வேதாந்தத்தை தெரிஞ்சுக்கணுங்குறதுலயே சில பேருக்கு ஆசை போகும் இந்த ரெண்டு சேர்க்கறது ரொம்ப சிரமமான விஷயம் அழ்வார்கள் என்ன பண்ணிட்டா வேதாந்தத்தோட கருத்துக்களை சொல்லுட்டா ஆனா நிறைய அனுபவத்துல போயிடுது ஐயோ கண்ணன் தானு திருக்கண்ணத்துல சேவை சாதிக்கிறானா நின்னானா நமக்காகவா வந்து நின்னா அழ ஆரம்பிச்சுருவர் ஸ்ரீரங்கநாதன் படுத்துட்டு இருந்தானா எனக்காகவா சேனிச்சின்னா அழ ஆரம்பிச்சுருவர் யோ எவ்வளவழகா கிழக்க திருவடியை நீட்டின்னு இருக்கான் மேற்க திருமுடியை வச்சிருக்கான் பின்பக்கத்தை தானும் வடக்க காட்டி சந்திச்சு இலங்கை நோக்கி கிடக்கிறான் கடல் நிற கடவுளந்தை அரவனை கண்டு உடலனுக்கு உருகுமாதோ என் செய்கேன் உலகத்தீரே இவன் நினைக்கச்சே என் உடல் உருகி போயிருதே நான் எப்படி மேல பாசரம் பாடுவேன்னு ஆறு மாசம் நிறுத்தி விடுற கண்ணன் நவநீத சோரன் வெண்ண திருடினா வெண்ண திருடின உடனே யசோத கட்டினா தன்னுடைய இடுப்புலே அசதாம பரிணாம ஜுஷா பவந்த பிரேம்னா இந்த பிரேமத்தால கட்டின உடனே யாரை யார் கட்டிவிட்டான்னு ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்தார் அழ்வார் எங்கேயோ நித்த சூரிகளுக்கு கூட அகப்படாத பகவான் பிரம்மாவும் பரமசிவனும் இந்திரனும் மத்தப்பேரும் எங்கே எங்கேன்னு தேடி திடுகிற பகவான் அவன் போய் திருவாய்ப்பாடியான் தனக்கு இல்லாத வண்ணையை திருடினா திருடினது போராதுன்னு இன்னொரு வீட்டுல எடுத்து கைப்பட்டானா அடிபட்டானா சொல்லுப்பட்டானா கட்டுப்பட்டானா அவரால ஒண்ணுமே தரிக்கவே முடியல ஆழ்வாராலே இப்படி வந்து பரமேஸ்வரன் ஒருத்தன இடத்துல கட்டுப்படணுமா ஆறு மாசம் மயக்கமா உழுதுட்டார் இதுக்கப்புறம் இவர் எப்ப எழுந்திருக்க எப்ப பாட்டு பாட என்னைக்கு முடிக்கிறது இவர் காலக்ஷேபத்தை பகவான் பார்த்தா உபதேசம் பண்ணி திருத்துன்னு இவர்களை அனுப்பிச்சு வச்சா நான் பண்ண சேஷ்டிதத்தையே நினைத்து நினைத்து இவா மறுபடியும் அழ ஆரம்பிச்சிட்டாள்னா சரி இவர்களாலேயே முழுக்க வேலை நடக்க போறது இல்ல முடிச்சுட்டா அடுத்து என்ன பண்ணலாம் அவ்வளவா அனுபவத்துல சேராமல் அனுபவித்து அனுபவமே இல்லாத படுத்துன்னா வைஷ்ணவன் ஆக அனுபவம் இருந்தா தான் அடியான்ங்கிற பேர் கிடைக்குமே தவிர சொன்னேங்கிறதுக்காக அனுபவிக்காமல் நீர் பாட்டுக்கு சொல்லுங்க பாட்டு கேட்கறோம் கட்சி அழமாட்டோம் சிரிக்கணம் கட்சி சிரிக்க மாட்டோம் நீங்க பேசாம இருந்துட்டா இதை விட செவத்துக்கே சொல்லிட்டு போயிடலாமே நமக்கு தோணுடும் கேட்கறவர்கள்லாம் சிரிக்கணும் கேட்கறவா அழனும் சொல்றவன் சிரிக்காம அழகாம இருக்கணுமே தவிர கேட்கறவா அதற்கு தங்கள் விகாரத்தை காட்டிதானே அப்படி பகவான் பார்த்தா இனி ஆழ்வார்களுக்கு அடுத்து இன்னும் சில பேரை பிறப்பித்தாகணும் ஆற பிறப்பிக்கலாம் இன்னும் கொஞ்சம் அழக்கா ஞானத்தையும் பக்தியும் கலக்க தெரிந்துவாளா ரொம்ப பக்தி பக்கம் ஒதுக்கிவிடாமல் ரொம்ப அனுபவத்துக்கு போகாமல் அழத்தியே தங்களுக்கு கொள்கையா வச்சுக்காமல் இன்னும் கொஞ்சம் உபதேசத்துக்கு ஆழ்வானும் பார்த்தான் பகவான் என்ன பண்ணலாம்னா இந்த நாலாயிரம் பாசரங்களையும் பாடி ஆழ்வார்கள் பணவசத்துக்கு போய் சேர்ந்து விட்டா இப்ப அந்த நாலாயிரமும் இல்லை என்ன பண்ணலாம்னு யோசித்தவன் நாலாயிரத்தையும் கொடுத்தாகணும் ஜனங்களுக்கு அதே சமயம் விட்டு போன வேலை ஆரம்பிச்சதெல்லாம் எதுக்காகன்னு யோசிக்கணும் இவர்களை திருத்தி தன்னிடத்திலே சேர்க்க அது தான் வந்து நடக்காம போக ஆழ்வார்கள் வந்து பாதி வேலை முடிஞ்சிருக்கு இப்போ கணத்துல பாதி கிணறு தாண்டினா ரொம்ப சிரமம் ஒன்னு இந்த பக்கமே இருந்துடனும் இல்ல அந்த பக்கமே இருந்துடணும் இந்த பாதி கணத்துல மட்டும் காலை வச்சுட்டோம்னா காலை உள்ளதானே விழுவோம் பார்த்தான் பகவான் சரி அடுத்த ஆச்சாரியர்களை பிறப்பிப்போம் ஆழ்வார்களுக்கு அடுத்து தோன்றியவர்கள் ஆச்சாரியர்கள் அதுல முதல் ஆச்சாரியர் நாசமுனிகள்ங்கிற மகாத்மா திருவந்தாரம் பண்ணினார் இந்த ஆச்சாரிய குரு பரம்பரை பெரிய பரம்பரை நாசமுனிகள் உயக்கொண்டார் மணக்கால் நம்பிகள் ஆழ பெரிய நம்பிகள் எம்பெருமானார் பரம்பரை நம்முடைய சம்பிரதாயத்துல உண்டானது ஆச்சாரியர்களெல்லாம் பிறப்பித்தான் எதற்காக ஆழ்வார்கள் பாசுரங்களையும் கையில வச்சுக்கோங்கோ வேத வேதாந்தங்களையும் கையில வச்சுக்கோங்கோ இந்த ரெண்டு புஸ்தகத்தையும் கையில வச்சு ஊர் உலகத்தை எல்லாம் திருத்துங்கள் இதுக்குதான் ஆச்சாரியர்களை பிறப்பித்தான் பகவான் அவர்களும் வந்து தோன்றி நாசமுனிகளிடத்திலேந்து உபதேசிக்க ஆரம்பித்தார்கள் இந்த குரு பரம்பரை மிக இந்த பரம்பரை எப்படிப்பட்டதுன்னா நாம ஒரு ரத்தன வாங்கி போட்டுக்கிறோம் ஒரு ஒரு பதிச்சிருக்கா ஏதோ வைரம் பதிக்கிறா வைடூரியம் பதிக்கிறா கோமேதம் பதிக்கிறா இந்த ரத்தன இந்த பக்கம் நிறைய கல்லு வரும் நடுவுல பதக்கம் மணிய நாயக்க கல்லா ஒண்ணு போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் இடது பக்கம் இன்னும் நிறைய ரத்தன கல்லு இந்த பக்கம் நிறைய கல்லு இந்த பக்கம் நிறைய கல்லு நடுவுல ஒரு நாயக்க ரத்தனமா நடுநாயக்கம்ங்கிற கல்லு இருக்கும் அதே போல இந்த சீவ இஷ்டவ குரு பரம்பரையில் இந்த பக்கம் கல்லெல்லாம் உண்டு இந்த பக்கமும் நிறைய ரத்தன கல் உண்டு நடுவுல ஒரு நாயக்க வந்து சேர்ந்தது இந்த பக்கம் இருக்கிற கல்லுல முதல் கல் ஆறு லக்ஷ்மிநாதன் சிவபதியான சீமன் நாராயணன் அவன் தான் முதல் ரத்தனம் இந்த ஹாரத்துக்கு யார் முதல் ஆச்சாரியன் முதல் குரு யாருன்னா ரத்தனமான பகவான் சீமன் நாராயணன் முதல் குரு அடுத்த குரு ஸ்ரீதேவினாச்சியார் அதுக்கு அடுத்தது விஸ்வக்சேனர் அதுக்கு அடுத்தது நம்மாழ்வார் அதுக்கப்புறம் நாத்துமணிகள் உயக்க கொண்டார் மணக்கால் நம்பிகள் ஆள வந்தார் இவர்கள்லாம் இந்த பக்கம் இருக்கிறவா நடுநாயக்கல்லுதான் சுவாமி ராமானுஜர் அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிறவர்கள்லாம் மத்த ரத்தன கற்கள் ஆக எம்பெருமானாருடைய ராமானுஜருடைய ஆச்சாரியனான பெரிய நம்பிகள் வரை கல்லோட இந்த பக்கம் ராமானுஜருக்கு பிற்பட்டவர்கள்லாம் நடுநாயக்க கல்லுக்கு இந்த பக்கம் ஆக நடுவுல நாயக்க ரத்னமாக சுவாமி ராமானுஜர் சேவசாதிக்கிறார் இச்சைக்கு ஒரு ஆயிரம் ஆண்டுகள் முன்பாக ஆயிரத்தி பதினேழு கணக்கிலே ஆயிரத்தி பதினேழாவது ஆண்டு சித்திர மாசத்திலே திருவாதிரை நட்சத்திரத்திலே பெருமானார் ராமானுஜருடைய அவதாரம் ஸ்ரீமன் மகா பூதபுரே கேசவ யஜ்வனகா சாந்திமத்தியாம் பிரசூதாய எதிராஜாய மங்கலம் பூதபுரி ஸ்ரீபெரும்புதூர்னு சென்னை கருகலை சொல்றமே அந்த ஸ்ரீபெரும்புதூர்லதான் ராமானுஜர் அவதரித்தார் ஆக முன்னாடி பத்து ஆழ்வார்கள் பெருமான் பிராட்டி ரிஷக்சேனர் பின்னாடி இருக்கிறவ ஆச்சாரியர்கள் பல பேர் இந்த நாயக்க கல்லுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு இந்த ஒளி இந்த பக்கம் அடிக்கும் அதோட பிரகாசம் இந்த பக்கமும் அடிக்கும் இந்த நடு நாயக்கம்ங்கிறது தனக்கு முன்னாடி இருக்கிறவர்களுக்கும் ஒளிய கொடுக்கும் தனக்கு பின்னாடி இருக்கிறவர்களுக்கும் ஒளிய கொடுக்கும் பின்னாடி இருக்கிறவனுக்கு மட்டும்தான் வைபவங்கிறது இல்லையே நாயக்கக்கல்லுக்கு முன்னால் ஆறு இருந்தாலும் அவர்களுக்கு நாயக்க கல்லால ஏத்தம் உண்டு வேதாந்த தேசிகன் அழகா தெரிவித்தார் அமுநாத் அபாதி சாயி பூம்னா எதிராஜேனி நாயகஸ்ரீஹி மஹதி குரு பங்கி ஹார ஏஷ்டிதான் ஒண்ணு ஒண்ணுன்னு சொல்றமே இங்க ஒரு கல்லும் ஒரு ஒரு ஆச்சாரியனா குரு தான் ஒரு கல்லு மகதி குரு பங்கி குரு பங்க கற்களின் வரிசைன்னு அர்த்தம் ஆச்சாரியர்களின் வரிசை ரொம்ப ஆனந்தமா இருக்கு இந்த ரத்தன போட்டுண்டா கடை லட்சம் ரெண்டு லட்சம் பார்த்த உடனே இதை இருக்கேன்னு அடுத்தது தோணும் சரின்னா அத போய் வாங்குவோம் பத்து நாள் நல்லா இருக்கும் அடுத்தது நன்னா இருக்கேன்னு தோணும் ரேசிகன் தெரிவித்தார் இந்த கல்லெல்லாம் நீங்க வாங்கி போட்டீங்கன்னா பத்து நாள் நன்னா இருக்கும் நாள் நன்னா இருக்கும் நான் ஒரு ரத்தன சொல்றேனே அதை வாங்கி கழுத்துல போட்டு பாருங்க என்னைக்கும் அதுவேதான் நல்லா இருக்கும் இன்னொரு ஹாரத்தை நீங்க மாத்த வேண்டிய அவசியமே கிடையாது லக்ஷ்மிநாதனிடத்திலேந்து தொடங்கி கடைசி ஆச்சாரன் வரைக்கும் ஒரு ரத்தன ஹாரத்தை வாங்கி போட்டு என்னைக்கு மாறப்போறது இதுல மாறுதலே இல்லாத ரத்தன ஹாரமாக சிவ இட்டவ சம்பிரதாயத்திலே சொல்லுவார்கள் ஆக ராமானு ஜெருங்கிறவர் நாயக்கக்கல் ஆண்டாள் பதினாறாவது பாசனம் திருப்பாவையில பாடினார் நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடித்தோன்னும் தோரண வாசல் காப்பானே அதுல நாயக்கன் ஆயினுனாங்கிற சொல்லுவார்தா நாயக்கங்கிற சொல்லே ராமானுஜரை தான் குறிக்கும் அபிப்பிராயம் ஆஹா ராமானுஜர் நடுக்கள் எதுக்காக ஆச்சாரியர்கள் அவதாரம் ஆழ்வார்கள் நடுவிலே விட்டு போன கடமையை முடிப்பதற்காக ஆச்சாரியர்களை அவதாரம் ஆழ்வார்கள் எதுக்கு பிறந்தார்கள் கண்ணன் நடுவிலே விட்டு கடமையை முடிப்பதற்காக ஆழ்வார்கொடை அவதாரம் இப்படி பகவான் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் இவர்கள் இத்தனை பேரும் பிறப்பதற்கு காரணம் நமக்காக இதெல்லாம் எங்கெங்கோ கதை சொல்லிட்டு நம்ம திருத்தான் பகவானே பிறகு அவதாரம் ஆச்சாரியம் ஏதோ நமக்கு என்ன நினைத்தோம்னா சொல்றது முழுக்க நமக்காக அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க தாங்கள் தாங்களுக்கு அவ ஒரு பாட்டு கூட பாட்டியிருக்க வேண்டாம் நம்ம அழ்வார் பிறந்தார் கண்ணன் அழகாக அனுபவிச்சார் அவர் பாட்டுக்கு நிச்சயமா மோஷம் உண்டு அவருக்கான சந்தேகம் சொல்ல போறது இல்லை அழ்வாருக்கு உண்டான் பரவிட்டு போயிருப்பார் எதுக்கு கஷ்டப்பட்டு இந்த பாட்டெல்லாம் எழுதி வைக்கணும் எதுக்கு நமக்காக இவ்வளவு அனுப்பி வச்சது இவர்களை திருத்துவதற்காக திருத்தி திருமகள் மகாத்மாக்களும் தோன்றினார்கள் இன்னைக்கு நாம எடுத்து இருக்கிற நம்மாழ்வாருக்கு என்ன தனிச்சிறப்பு ஆச்சாரியர்கள் இத்தனை பேர் பிறந்திருந்தாலும் இது இத்தனை பேருடைய தவற மேரே ராமானுஜர் தான் சிறந்தவர் என்று பேர் சொல்ல என்ன காரணம் அந்த ரெண்டையும் விஷயத்து பார்த்துட்டோம்னா ஆழ்வாரும் எம்பெருமானாரும் என்கிற தலைப்புக்கு ஒரு மாதிரி நம்ம விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் நீங்க பத்து நாடு இந்த தலைப்பை போட்டு இருந்தாலும் முடிக்க முடியலன்னு சொல்லிட்டுதான் நான் கலைஞர் போறேன் ஆறு போட்டாங்கிறது எனக்கு தெரியாது ஆழ்வாரும் எம்பெருமானாருன்னு தெரிஞ்சுட்டோம்னா சம்பிரதாயார்த்தங்கள் அத்தனை அதுக்குள்ள அடங்கி போகும் ஏன்னா ஆழ்வார்கள் அத்தனை பேருக்கும் பிரதிநிதி நம்மாழ்வார் ஆச்சாரியர்கள் அத்தனை பேருக்கும் பிரதிநிதி ராமானுஜர் ராமானுஜருங்கிறவர் எடுத்துட்டோம்னா ஆச்சாரியர்கள் முடிஞ்சுப்படும் ஆழ்வார் நம்மாழ்வார் எடுத்துட்டோம்னா ஆழ்வார்கள் அத்தனை பேரும் முடிஞ்சு போடுறார் அவதாரம் திருக்குறுகூர்ங்கிற திவ்வதேசம் திருக்குருகூர் ஆழ்வார் திருநகரிங்குற திருநெல்வேலி பக்கத்துல இருக்கிறது திருநெல்வேலியில இருந்து ஒரு பதினாறு மைல்கள் பலவிலே இருக்கக்கூடிய ஆழ்வார் திருநகரி புளியமரத்த அந்த அடியில தான் ஆழ்வார் திருவதாரம் பண்ணினார் பிறந்தது வையங்கண்ட வைகாசி திருநாள் வைகாசி மாசம் விசாக நட்சத்திரத்துல நம்மாழ்வாருடைய திருவவதாரம் உண்டோ வைகாசி விசாகத்து கொப்பொரு நாள் உண்டோ சடகோபர் கொப்பொருவர் தென் குருகைக்குண்டோ ஒரு பாரதனில் ஒக்குமூர் உண்டோ திருவாய்மொழி கொப்பு என்ன திருவாய்மொழிக்கு ஒப்பு கிடையாது சடகோபனான நம்மாழ்வாருக்கு ஒப்பு கிடையாது அப்படி என்ன பத்து ஆழ்வார்களை பிறக்கச்ச ஒத்தரை நம்மாழ்வார்னு பெயர் புய் ஆழ்வார் நம்மாழ்வார் இல்லையா பூதத் ஆழ்வார் நமக்கு இல்லையா குருசேகர் ஆழ்வார் நமக்கு இல்லையா அதன ஒத்தருக்கு மட்டும் நம்மாழ்வார்னு தனிச்சிறப்பு அதே போல எல்லாரும் பெருமாள் தேவ பெருமாள்னு சொல்றோம் காஞ்சிபுரத்துக்கு போனா செல்ல பிள்ளைன்னு சொல்றோம் திருநாராயணபுரத்துக்கு போறா சவரி பெருமாள்னு சொல்றோம் திருக்கண்ணபுரத்துக்கு போனா ரங்கநாதன் இடத்துல போய் பாருங்க நம்பெருமாள் ஒரு தனி பெரிய மற்றவாழ்லாம் நம்ம பெருமாள் இல்லையா இவர் ஒருத்தருக்கு மட்டும் என்ன நம்பெருமாள்னு பெயர் எத்தனையோ ஜீயர்கள் இருக்கலாம் ஆனா பட்டருடைய சிஷியரான நஞ்சியருக்கு மட்டும்தான் நம்ஜியர்னு பெயர் ஒருத்தரை மட்டும் நம்ஜியர்ங்கிறோம் தனியா ஒருத்தரை நம்பெருமாள்ங்கிறோம் தனியா ஒருத்தர நம்மாழ்வாருங்கிறோம் இவர்களுக்கெல்லாம் இப்படி பேர் ஏற்பட என்ன காரணம் பகவான் நபெருமாள் ரங்கநாதன் பார்த்து நம் ஆழ்வார் அப்படின்னு இந்த ஒத்தரத்தான் அபிமானித்துள்ளான் அவரை பத்தி என்ன சொல்லுவார்கள்னா அவையவி அங்கி நம்மாழ்வார் நம்ம உடம்புன்னு இருந்தார் தலஸ்தானம்ங்கிறது ரொம்ப முக்கியம் தலைக்கு செல்ல அங்கங்கள் தலைங்கிறது பிரதானமான அங்கம் அதே ஆழ்வார்கள் பத்து பேர்ல நம்மாழ்வாருங்கிறவர் அங்கி தலையாட்டம் அவருடைய திருவடிகள் கால்கள் கைகள் திருமார்பு மத்தவார்கள் பத்து பேர் அங்கங்கள் மேல நம்மாழ்வார் ஒருத்தர் அங்கியாக சிவசாதிக்கிறார் பகவானாலே நம்முடைய ஆழ்வார் என்று கொண்டாடப்பட்டவர் பிறந்தது புளிய மாதிரிய தடியிலே பிறந்ததுல இருந்து பதினாறு வருஷம் அந்த கிடக்கிறார் அழ்வார் உறக்கம் இல்லை தூக்கம் இல்லை வசி இல்லை தானம் இல்லை அழுக இல்லை பதினாறு வருஷம் பேசாம இருந்திருக்கார் பதினாறு வருஷம் கழித்து முதல்ல பாசரம் பாட ஆரம்பித்தார் இன்னொரு பதினாறு வருஷம் பாடினது பதினாறு வருஷம் முப்பத்தி ரெண்டு வயசுதான் இந்த பூவுலகத்துல இருந்தார் நம்மாழ்வார் முப்பத்தி ரெண்டாவது திருநக்ஷத்திரம் கரம்பி மறுபடியும் பரமௌத்துக்கே போயிட்டார் பதினாறு வருஷம் பேசல பதினாறு வருஷம் பேசினார் ஆயுசு முடிஞ்சது பாட வேண்டியது பாடி கடம்பார் நாலே பிரபந்தங்கள் திருவிருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி திருவாய் மொழி இந்த நாலு பிரபந்தங்கள் நம்மாழ்வார் பாடினது இது ஆழ்வார்களுக்குள்ள உண்டான நம்மாழ்வார் கேத்தம் அழகென்ன மேற்கொண்டு பெருமானாரோட சேர்த்து பாக்குறமே இந்த ரெண்டு பேருக்கு முதல்ல ஒரு ஒப்பு உண்டு என்ன ரெண்டு பேருக்கு சாமியம்னா இந்த ஆழ்வார் பிறக்க போறாருங்கிற வேதவியாசர் ரொம்ப அழகா தன்னுடைய பாகவதத்துல சொல்லியிருக்கார் இந்த ஸ்ரீமத் பாகவத உலகம் முழுக்க அந்த பாகவதத்தை தெரிவிக்கிறார் வேதவியாசர் நம்மாழ்வார் வந்து பிறப்பர்னு ஆச்சரியமா இருக்கா ஆழ்வார் பிறப்பர் வேதவியாசர் எங்கே சொன்னார் சொல்லியிருக்கார் ஒரு இடத்துல சொல்றா கொா பாராயணேஷுத்துக்கு உபதேசம் பண்ணிருக்கார் பெரியவர்கள் பல பேர் வந்து பிறக்க போறார் எங்க பிறப்பர்கள் திரவிடே திராவிடமான தமிழகத்திலே பல பெரியவர்கள் பிறப்பர்கள் அவ எப்படி இருப்பார் நாராயண பராயண நாராயணனே தெய்வம் என்ன சொல்றதுக்கு பல பெரியவர்கள் வந்து பிறப்பர்கள் எங்க பிறப்பாங்கிறத எவ்வளவு துல்லியமா சொல்லியிருக்காருன்னு பாக்கணும் தாமிரபரணி நதி எத்திர கிருதமாலா பயஸ்வினி தாமரபரணி நதி எங்கு ஓடுகிறதோ அங்கே நாராயணனே எல்லாம்னு சொல்லக்கூடிய பக்தன் வந்து தோன்றுவான் ஏ கொச்சித் கொச்சித் மகாராஜா எப்பவோ அந்த பெரியவர்கள் வந்து பிறக்க பல ஆண்டுகள் கழித்து ஓர் ஒரு அழ்வார்களாக தோன்றுவர்கள் என்ன எண்ணி காட்டிட்டு போனார் அழ்வார்களுக்கு இருக்கிற பெருமை என்ன சம்பிரதாயத்துல நாம எத்தனையோ சொல்லிட்டு இருக்கோம் என்ன முக்கியமா பாக்கணும்னா இத்திகாச புராணங்களிலேயே ஆழ்வார்கள் வேதவியாசர் காட்டி கொடுத்திருக்கணும்னா கொச்சித் கொச்சித் தன் இவர் ஆவிபாவம் கலியும் போலே சூச்சித்தம் இவ்வளகா அழகி மனவாள பெருமாள் நாயனார் தெரிவித்தார் எண்ணிக்கோ பிறக்க போற நம்மாழ்வாரே எப்ப இருந்த வேதவியாசர் பாடியிருக்காருனா வேதத்துல ஒத்துக்கொள்ளப்பட்டவர்கள் ஆழ்வார்கள் புராணத்தினை இத்திகாசத்திலும் ஒத்துக்கொள்ளப்பட்டவர்கள் ஆழ்வார்கள் ஆக இவா பிறந்ததையும் சொல்லியிருக்கார் வேதவியாசர் ஆழ்வார் வந்து தோன்றினார் மேல சுவாமி ராமானுஜர் இத்தனை பேருக்கு மேல வந்து பிறந்தார் இப்ப நாம பார்க்க வேண்டியது ஆச்சாரியர்கள் இத்தனை பேர் இருக்கா அது என்ன ராமானுஜருக்கு தனி ஏத்தம் மத்த பேர்ல ஆச்சாரியர்கள் இல்லையா மத்த பேர்ல ஆழ்வார்கள் இல்லையா ஒரு நம்மாழ்வாருக்கு ஏத்தம்னு பார்த்தோம் மத்தபேரு ஆச்சாரியர்கள் இல்லையா என்ன ராமானுஜருக்கு மட்டும் ஏத்தம்னா இந்த நம்மாழ்வார் தான் இந்த ராமானுஜரை பத்தி தம்பாசுரத்தை பாடி வச்சிருக்காரு எப்ப நடந்ததுன்னு பார்க்கணும் அவதாரம் ஐயாயிரத்தி நூத்தி ரெண்டு வருடங்கள் ஆகின இன்னைக்கு நான் சொல்ற கணக்கு எல்லாம் வரலாற்று கணக்கு இல்லை சாஸ்திரத்தின்படி என்ன கணக்கு போயிருக்கோம் இப்ப வரலாற்று கணக்குன்னு பார்த்தா கலியுகத்தெல்லாம் ஒத்துக்கு போறதுல வேற எந்த ஒத்துக்கு போறதுல ரெண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஒண்ணு இதுதான் அவர்களுக்கு தெரியும் ஆனா சாஸ்திர கணக்கு பார்த்தோம்னா கலியுகம் எத்தனை கிருதயுக எத்தனை நாள் எவ்வளவு நாள் துவாபரகம் எத்தனை நாள்னு சொல்ல முடியும் கலியுகம் பிறந்து ஐயாயிரத்தி நூத்தி இரண்டு வருடங்கள் முடிந்து போயின பாகவதத்துல வியாசர் என்ன தெரிவிக்கிறார் கண்ணன் என்னைக்கு பரமோதத்துக்கு திரும்பி போனானோ அன்னியோட துவாபரயுகம் முடிந்து போயிட்டு கலியுகம் வந்து சூழ்ந்து கொள்ள துவாரகாதேசத்தை கடல் வந்து சூழ்ந்து கொன்றது கண்ணன் கிளம்பி போன அன்னைக்கு இன்னி வரைக்கும் கணக்கு பார்த்தோம்னா ஐயாயிரத்தி நூத்தி ஓடிபடுது கண்ணன் பரமவதத்துக்கு கிளம்பி போன நாற்பத்தி இரண்டாவது நாள் நம்மாழ்வார் ஆழ்வார்த்தியில பிறந்திருக்கார் ஆஹா அவர் போலம்தான் ஐயாயிரத்தி நூற்றி இரண்டு வருஷங்கள் தான் அந்த நம்மாழ்வார் அவதரித்து நாலாயிரம் வருஷங்கள் கழித்து ராமானுஜருடைய அவதாரம் பூதபுரியில் ஏன்னா இன்னிலிருந்து ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்னு இல்லையோ ஆஹா நம்மாழ்வார் பிறந்து நாலாயிரம் கழித்து ராமானுஜருடைய அவதாரம் ஆனா இந்த நம்மாழ்வார் அந்த ராமானுஜரை நமக்கு எப்படி காட்டி கொடுத்துருக்காருங்கிறது முக்கியம் என்னைக்கோர் இந்த வேதவியாசர் நம்மாழ்வார பத்தி பாடினார் அதே போல நம்மாழ்வாறு ராமானுஜரை பத்தி எப்படி பாடியிருக்கார்னு பார்த்தா அழகான சரித்திரம் ஒரு சந்தேக மரணம் ஆழ்வார்கள் எல்லாம் பாடினா கிளம்பி மோட்சத்துக்கு போயிட்டா போனி நாம பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பாடிட்டு இருக்கோம் பெரிய ஆழ்வார் என்னைக்கோ இருந்தவர் பாடின பல்லாண்டை நாம் எப்படி இன்றைக்கு பெற்றோம் ஒரு சந்தேக வரணும் வேண்டாமா இப்ப வரலாறு எழுதியிருக்காருன்னா அழகா பூத்த ஆச்சு போகிட்டே இருக்கா போறோம் பள்ளிக்கூடத்துக்கு படிக்கிறோம் தெரிஞ்சு நிடுறோம் என்னைக்கோ பாடிட்டு போன பாசரங்கள் நம் கையில இன்னைக்கு எப்படி வந்தனா வந்ததுக்கு ஒரு வழி இருக்கணுமே யாரோ சொல்லி கொடுத்திருந்தோம் திருமங்கி ஆழ்வாருக்கும் நாத்த முனிகளுக்கும் நிறைய ஆண்டு வித்தியாசம் ஆச்சாரியர்களுக்குள்ள முதல் நாத்தமணிகள் சொன்னேன்னா அந்த நாத்தமணிகள் திருமங்கி ஆழ்வார் பிறந்து ரொம்ப வருஷங்கள் கழிச்சுதான் திருமங்கி ஆழ்வார் ஆழ்வார்கள்ல கடைசி நாத்த முணிகள் ஆச்சாரியர்கள்ல முதல் இதனடியும் சேர்ந்து பார்ப்போம் ஆழ்வார்களுக்குள்ள கடைசி ஒத்தர் ஆச்சாரியர்களுக்குள்ள முதல் ஒருத்தர் இந்த நாதமுனைகளுக்கு இந்த பாசரங்கள் எப்படியோ கிடைச்சிருக்கணும் அது எப்படி கிடைச்சிருக்கணும்னு பார்த்தோம்னா நாதமுறைகள் தம் ஊர்ல அது ஊர் காட்டு மன்னார் கோவில் தெரிஞ்சிருக்க நினைக்கிறேன் சிதம்பரத்திலேருந்து ஒரு இருபது மைல் போனோம்னா காட்டு மன்னார் ரொம்ப அழகான விவதேசம் காட்டுக்கு மன்னார் கோபாலனாக பகவான் சிவசாதிக்கிறான் ராஜமன்னார்குடிங்கிறது மன்னார்குடி காட்டு மன்னார் கோவில்ங்கிறது காட்டு மன்னார்குடி சிதம்பரத்துக்கு பக்கத்துல இருக்கிறது இந்த காட்டுமன்னார் கோவில் வீரநாராயணபுரம் அந்த ஊர்ல தான் நாதமுனிகள் அவத்தரித்தார் தம் ஊர்ல இருந்து காலம் அப்ப என்ன பண்ணலாம் திருக்குடந்தைங்கிறது கும்பகோணம் அந்த கும்பகோணத்தை சேர்ந்தவர்கள் எங்கெங்கயோ இருக்கிறவா இந்த நாதமுனிகள் இருந்த ஊருக்கு பெருமாள் சேவிக்கணும் வந்திருக்கிறார்கள் வந்தா பெருமாளை சேவிச்சா அவ சேவிச்சு ஒரு பத்து பாட்ட சொல்ல ஆரம்பிச்சிருக்கா நம்மாழ்வார் திருக்குடந்த ஆறாவதனுக்காக சாரங்கபாணி ஆறாவதன் கும்பகோணம் அந்த கும்பகோணம் பெருமாளுக்காக ஒரு பத்து பாசலம் திருவாய்மொழியில பாடினார் ஆறாவ முத அடியனுடலம் நின்பால் அன்பாயே நீராய் அலைந்து கரைய உருக்கிருந்த நெடுமாலே